அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலிலிருந்திய சிமானுவேல் இந்த நாள் தலைப்பு வேலை உடல் அளவிலும் உள்ள அளவிலும் நாம் மேற்கொள்ளும் வேலைகளில் உறுதி உள்ளவராக திகழ வேண்டும் நாம் செயல்படும் அடுத்தவர்களின் கேலியும் கிண்டலும் விமர்சனமும் நம்மை துளைத்திடும் அம்புகளாய் பாயக்கூடும் அவற்றை புறந்தளிவிடும் பொறுமையோடு இலட்சியத்தில் கண்ணாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குழு சார்ந்த உழைப்பில் நம்முடைய பணி தன்னலம் கருதாமல் நம்முடன் பணியாற்றும் சக பணியாளர் நலத்தையும் உள்ளடக்கியதா இருக்க வேண்டும் நம்பிக்கையின்றி தொடங்கும் எந்த செயலின் முடிவும் நன்மை தருவதாக இருப்பதில்லை நமக்குள் பொங்கி வழியும் மகிழ்ச்சியும் ஊற்றாய் கிளம்பும் நம்பிக்கையுமே சக மனிதர்களை உற்சாகப்படுத்தி நம்முடைய செயலின் வேகத்தில் அவர்களையும் பங்கேற்க வைக்கும் நாம் எந்த பணிக்காக முயற்சி செய்கிறோமோ அந்த வேலையில் முழுமையும் தீவிரமும் காட்ட வேண்டும் உண்மையாகவே செய்கிற வேலையில் இனிமையை காண்பதற்காகவே செய்கிறவர்கள் அந்த நொடியிலே வாழ்கிறார்கள் அவர்கள் எந்த செயல் செய்தாலும் எந்த சூழலிலும் காயம்பட்டு கொள்ளாமல் காரியங்களில் வெற்றி பெறுகிறார்கள் நன்றி